நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் செய்யப்போறது உருளைக்கிழங்கு கறி செய்வையான பொருட்கள் உருளைக்கிழங்கு நாலு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு சோம்பு ஒரு ஸ்பூன் பூண்டு பற்கள் பத்து மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் நாலு டேபிள் செய்முறை முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் மிக்சி ல மிளகாய் தூள் பூண்டு சோம்பு போட்டு நல்ல தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்ல பேஸ்ட் ஆட்டம் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு தோல்வி கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சாப்பாட்டு வச்சுக்கலாம் வானல் வச்சிருவோம் வானல் காய்ச்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா சேர்ந்ததும் வெங்காயத்தை போட்டுடுவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும்போதே கருவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கிளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு சிட்டிக்கு உப்பு கலந்துருவோம் வெங்காயம் அப்போ சீக்கிரம் வேகும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா சோம்பு பூண்டு மிளகாய் தூள் போட்டு அரைச்சிருக்கோல்ல அந்த பேஸ்ட் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எதுவும் வெந்ததும் உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டு கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுவோம் நல்லா கலந்து உப்பு உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் சே தேவையான அளவு டிஷ் தேவையான உப்பு கலந்துடலாம் இப்போ கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் நடுவில் நடுவில் திறந்து திறந்து கலறி விடணும் அப்படி பத்து நிமிஷம் தொடர்ந்து அப்படியே மூடி வைக்கக்கூடாது நடுவில் மூடி சிம்மில் வச்சுக்கணும் இந்த மூடி போட்டு வேக வைக்கும் போது சிம்மில் வச்சு வேக விடணும் நல்ல நல்ல தொடர்ந்து கல்லறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடணும் நல்லா பத்து நிமிஷம் கழித்து அந்த மூடி எடுத்துட்டு அதனால தீ கொஞ்சம் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா வேக விடணும் நல்லா கலந்து இந்த கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கில்லையா அதை எடுத்து கிள்ளி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுப்பாபானே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பொருளைக்கிழங்கு கறி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்